அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி ப முதற்றே உலகு தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க ஒருவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதாவது துன்பம் வராமல் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் சினம் காக்க சினம் வராமல் தன்னிடத்தில் சினம் தோன்றாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் காவாக்கால் அப்படி சினம் வராமல் காவாக்கால் அப்படி காக்கவில்லை என்றால் சினம் வராமல் காக்கவில்லை என்றால் அதாவது சினத்தை வெளிப்படுத்தினால் என்ன ஆகும்னா சினம் தன்னையே கொல்லும் அந்த சினம் தன்னிடத்திலிருந்து தோன்றிய கோபமானது தன்னையே கொல்லும் அப்படின்னு சொன்னால் அது தனக்கே பகையாகி தன்னை துன்பத்தில் ஆழ்த்திவிடும் இது நமக்கு புரியும் நம்மளே நொந்து போம் சரஸ்வதி என் கோபமே என் வாழ்க்கை அழித்து விட்டது அப்படின்னு சிலர் சொல்ல கேட்டிருக்கிறோம் நம்மிடத்தில் இருக்கிற சினம்ங்கிற குணம் நமக்கு மாபெரும் பகைங்கிறத உணரணும் இந்த பாதுகாப்புங்கிறது ரெண்டு வகையானது மனசுக்குள்ளே நம்மளை துன்பம் வராமல் பாதுகாத்துக்கிறது புறத்தில் பாதுகாத்துக்கிறது நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே வசிக்கிறோம் அதை சுற்றி நம்ம இருக்கிற இடத்த சுற்றி பெரிய காம்பவுண்டெல்லாம் போட்டு செக்யூரிட்டியெல்லாம் வச்சுக்கிறோம் அது உடம்பை பாதுகாத்துக்கிறது இந்த உடம்போ உடைமைகளோ நம்முடைய உடைமை பொருள்கள்லாம் இருக்கலாம் வீட்டில் பெரிய பெரிய உடைமை பொருள்கள் இருக்கலாம் அந்த உடைமை பொருள்கள் அவைகளுக்கு இந்த உடலுக்கு பாதுகாப்பு தரலாம் ஆனால் மனசில் சஞ்சலம் இல்லாமல் அமைதியாக நம்ம இருக்கணும்னா அது ஒரு பாதுகாப்பு துன்பம் வராமல் பாதுகாத்து தானே இங்கே பாதுகாப்புன்னு சொல்கிறோம் ஆக புறத்தில் உடல் மூலமாக உடைமைகளெல்லாம் இழந்து உடலுக்கு ஏதாவது துன்பம் நேரிடுறது அதுலேருந்து பாதுகாத்து கொடுறதுக்கு வெளியில் ஆட்களை துணையாக வச்சுக்க முடியும் ஆனால் நம்ம மனசில் துக்கம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்களை வச்சுத்தான் நாம் அந்த துக்கம் வராமல் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அது ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும் ஆகவே பகைங்கிறது அகப்பகை புறப்பகைன்னு சொல்லுவார்கள் எப்படி அகப்பாதுகாப்பு புற அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற பகை என்னென்னா நம்முடைய தீய குணங்கள் வெளியில் இன்னொருத்தர் நம்மளை தாக்கணும்னு நினைக்கிறது புறப்பகை ஆ ஒருத்தன் தன்னை காப்பாற்றிக்கணும்னா முதல்ல மனசுக்குள்ளே இந்த உள்பகையைத்தான் போக்கிக்கொள்ளணும் ஆக அகப்பகையில் முதன்மையாக இருக்கக்கூடியது கோபந்தான் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சத்ருக்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் அப்படிங்கிறதுல இந்த காமமும் குரோதமும் ரெண்டு முகங்களே உடையதாக சொல்லுவார்கள் ஆக முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த கோபத்தை போக்காதவன் அகப்பாதுகாப்பு உடையவனாக இருக்க முடியாது ஆகையினால்தான் சொன்னார் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க உன்னை நீ அமைதியாக வச்சுக்கணும்னா எப்போவும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னா நீ கோபத்தை வராமல் பாதுகாக்கத்தான் வேணும் உள்ளேயே இருந்து கொண்டு கொல்லக்கூடிய வியாதியை போல அந்த கோபம் உடம்புக்குள்ளே இருக்கிற நோய் இருக்கே அது வெளியில் தெரியாது சில சமயம் கிட்னி ரயிலோ தெரியாது நமக்கே உடம்புக்குள்ளே என்னெல்லாம் நோய் இருக்குங்கிறது தெரியாது அது என்ன ஆகுனா ஒரு நாளைக்கு திடீர்னு துன்பத்தை அதிகமாக கொடுத்து நம்மளை மரணத்துக்கு கூட அழைத்து சென்று விடலாம் அது மாதிரி இந்த கோபங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்துட்டே ஒரு மனிதனை மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய துன்பத்திலும் அறியாமையிலும் வீழ்த்தி விடும் கோபம் இல்லாமல் இருக்கிறவனுக்கு தான் அறிவும் வளரும் அறிவை கொண்டு தான் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும் அதனால தான் சொன்னார் தன்னையே கொல்லும் சினம் ஆ கோபம் ஆனது காக்கப்படவில்லை என்றால் அது தன்னையே மீண்டும் மீண்டும் அறியாமையிலும் பிறவி துன்பத்திலும் சேர்த்து விடும் என்பது கருத்து இதுக்கு பதவரைப்ப சொல்கிறேன் தான் தான்னா உடலிலே வாழ்கின்ற உயிரானது அப்படின்னு அர்த்தம் தன்னை தன்னுடைய உள்ளத்தை உடலிலே வாழ்கின்ற உயிரானது தன்னுடைய உள்ளத்தை காக்கின் துன்பம் வராமல் பாதுகாத்து கொள்ள விரும்பினால் சினம் மனதில் உருவாகும் கோப உணர்ச்சியை காக்க அருள் அறிவின் துணை கொண்டு பாதுகாக்க வேண்டும் காவாக்கால் அவ்வாறு பாதுகாக்கத் தவறினால் சினம் அக்கோபமானது தன்னையே தன் உள்ளத்தையே அதாவது உடலிலே வாழ்கின்ற உயிரின் உள்ளத்தை கொல்லும் துன்பத்தை தந்து உள்ளத்தின் அமைதியை அழித்துவிடும் உயிரானது மனித உடலிலே வாழ்கின்ற உயிரானது தன்னுடைய உள்ளத்தை துன்பம் வராமல் பாதுகாத்து கொள்ள விரும்பினால் மனதில் உருவாகும் கோப உணர்ச்சியை அருளறிவின் துணை கொண்டு பாதுகாக்க வேண்டும் அவ்வாறு பாதுகாக்கத் தவறினால் அக்கோபமானது தன்னையே தன் உள்ளத்தையே தன்னையேன்னு சொன்னால் தன் உள்ளத்தையே துன்பத்தை தந்து உள்ளத்தின் அமைதியை அழித்துவிடும் என்பது பொழிப்புரை ஆக பதவுரை பொழிப்புரை பார்த்திருக்கிறோம் இப்போ மனு நீதியில் ஏழாவது அத்தியாயத்தில் நாற்பத்தாறாவது உபதேசம் பண்ணுகிறார் மனு காமத்தில் பற்றுள்ள மன்னன் அறம்பொருள் இரண்டையும் இழப்பான் சினம் மிகுந்த அரசன் தன் தேகத்தை இழந்து போவான் ஆகவே ராஜா வந்து காமத்திலையும் கோபத்திலையும் பற்று வைக்கக்கூடாது காமக்ரோதங்களை வெல்ல வேண்டும் அப்பொழுதான் அவன் வந்து வெளியில் இருக்கக்கூடிய நாட்டை சிறப்பாக ஆள முடியும் மனசுக்குள்ள விருப்ப வெறுப்பை வைத்து கொண்டு காமக்ரோதங்களை வைத்து கொண்டிருந்தால் அவனுக்கு புண்ணியமும் வராது உலக வாழ்க்கையில் பொருளையும் இழந்து விடுவான் என்பது கருத்து மகாபாரதத்தில் யக்ஷ பிரச்சனத்தில் மனிதன் எதை விடுறதுனால துக்கத்திலிருந்து விடுபடுகிறான் அப்படிங்கிற கேள்விக்கு கோபத்தை விட்ட மனுஷனுக்கு துக்கம் வராது அப்படின்னு தர்மராஜா பதில் சொல்லியிருக்கிறார் இந்த கருத்துக்களையெல்லாம் நாம் ஆழ்ந்து சிந்திப்போம் கோபத்தை வெற்றி கொள்வோம் மனித உடல்களிலே வாழ்கின்ற உயிர்களாகிய நாம் இந்த கருத்துக்களையெல்லாம் உணர்ந்து கோபம் வராமல் பாதுகாத்து கொள்ள இறைவன் அருள் புரியட்டும் திருவள்ளூருடைய திருவடிகள் நமக்கு என்றென்றும் துணையாக இருக்கட்டும் தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற